ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்மகம் புராணங்கள் என்கிற தலைப்பிலே ஒவ்வொரு புராணங்களிலும் சொல்லக்கூடியதான விஷயங்களை சுருக்கமாக பார்த்துன்னு வரும் அதிலே இப்போது பதினாறாவது கருட புராணத்தில் சொல்லக்கூடியதான விஷயங்களை பார்த்துன்னு அந்த கருட புராணம் என்கிற புராணம் மிக மிக முக்கியமான புராணம் நாம் பொக்கிஷமாக பாதுகாக்க வேண்டிய புராணம் ஏன்னு சொன்னால் நமக்கு வரக்கூடியதான நிறைய சந்தேகங்களுக்கும் நிறைய கேள்விகளுக்கும் பதில்களாக இந்த கருட புராணம் இருக்குது பாக்கி புராணங்களிலே சொல்லக்கூடியதான விஷயங்கள் தனித்தனி புஸ்தகங்களாகவே பல சாஸ்திரங்களிலும் நிறையா இடங்களில் எடுத்துக்காட்டாக சொல்லப்பட்டிருக்கு இப்போ ஜோதிஷ விஷயமாக புராணங்கள் காண்பிக்கிறதுனா ஜோதிஷ சாஸ்திரத்திலே ஜோதிஷ புஸ்தகங்களில் அந்த புராணத்தில் சொல்லக்கூடியதான விஷயங்களே காண்பிச்சிருக்கா அதேபோல் வேதம் விஷயமாக சொல்கிற பொழுது வேதபாஷ்யம் வேதத்திற்கு அர்த்தம் சொல்லக்கூடியதான புஸ்தகங்கள் மற்ற சாஸ்திர புஸ்தகங்களில் அதை எடுத்துக்காட்டாக காண்பிச்சுருக்கா அப்படி சில பு அனைத்து புராணங்களிலேயும் வரக்கூடியதான விஷயங்கள் அநேகமாக மற்ற புஸ்தகங்களிலே காண்பிச்சிருக்கிறதுனால ஏதோ ஒரு விதத்தில் அவைகள் பாதுகாக்கப்பட்டு வருது ஆனால் இந்த கருடோ புராணத்திலே சொல்லக்கூடியதான விஷயங்கள் இன்னும் மற்ற புஸ்தகங்களில் அந்த அளவுக்கு காண்பிக்கப்படலை ஏன்னா இது ரகசியம் என்கிறதுனாலேயும் இதை அனுபவித்து தான் தெரிஞ்சிக்க முடியும் என்கிறதுனாலேயும் தான் இதை தனியாக சிறப்பாக வச்சுருக்கா இந்த கருட புராணத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அதிலே நடுவில் உள்ள தர்மகாண்டம் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது பிரேத்தகண்டம்னு பெயர் அதற்கு ஏன் அப்படி பெயர் வந்தது அப்படின்னா ஒவ்வொரு ஜீவனும் காலமான பிறகு அதாவது இந்த பௌத்திகமான தேகம் பஞ்சபூதங்களினாலே ஆன இந்த தேகத்தை விட்டு ஒவ்வொரு ஜீவனும் பிரயத்தம் என்கிற ஒரு தேகத்தை அடைந்து அதன் மூலமாக திவ்ய சரீரத்தை அடையலாம் அதாவது அழிவே இல்லாத ஒரு நிலையை ஒவ்வொரு ஜீவனும் அடையலாம் இந்த ஒரு கிரமத்தை தான் நமக்கு இந்த கருட புராணம் இந்த பிரேதகண்டம் மூலமாக காண்பிக்கிறது இதை நாம் கட்டாயம் தெரிந்து கொள்ளணும் இந்த விஷயமாக நமக்கு விழிப்புணர்வு என்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அதனுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரியல நம்முடைய தேகத்தினுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரியல தேகத்தை நாம் எப்படி பாதுகாக்கணும் என்கிறது நமக்கு தெரியல மனதை எப்படி ஆரோக்கியமாக வச்சுக்கணுங்கிறதும் நமக்கு தெரியல ஏதோ இருக்கும் உயிர் போயிடுத்துன்னா உடனே நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா ஏதோ ஒரு புண்ணிய வசாத்தோ பாப்ப வசாத்தோ நல்லதையோ கெட்டதையோ அனுபவிச்சுருந்தோம் காலமான உடனே தான் நமக்கு இது விஷயமாக கேள்விகள் வருது நல்ல காரியம் இவ்வளவு செய்துட்டு இருந்தவர் காலமாயிட்டாரே அப்போது அவர் செய்த நல்ல காரியங்கள்லாம் அவருக்கு கை கொடுக்கலையே அப்படிங்கிற கேள்வி தான் வருதே தவிர நாம் அதை உன்னிப்பாக ஆராய்ச்சி செய்து பார்க்குற அளவில் நமக்கு படிப்பறிவு இல்லை அது வேணும் அதே நமக்கு சொல்கிறது தான் இந்த புராணங்கள் ஒவ்வொரு விஷயத்திலேயும் நமக்கு படித்ததின் படித்த மாத்திரத்திலேயே நமக்கு மனதிற்கு பதியாது அதே பல எடுத்துக்காட்டுகள் மூலமாகவும் பல உதாகரணங்கள் மூலமாகவும் ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு காண்பிப்பதுதான் நமது புராணங்கள் அதிலே ஒவ்வொரு ஜீவனும் இறந்த பிறகு திரும்பவும் கட்டாயம் இந்த உலகத்தில் வந்து பிறந்துதான் ஆகணும் இறந்தவனுக்கு பிறப்புங்கிறது உண்டு பிறந்தவனுக்கு இறப்புங்கிறது உண்டு ஜாத்தஸ்யி த்ருவோ மிருத்தியுகோ தருவஞ்சென்ம மிருதசியச்சா அப்படின்னு பிறந்தவனுக்கு இறப்புங்கிறது உண்டு இறந்தவனுக்கு பிறப்பு என்கிறது உண்டு இந்த காலச்சக்கரம் இதை யாராலும் மாற்ற முடியாது மோக்ஷம் என்கிறது கிடைக்கிற வரையிலும் ஞானம் ஜானுபவம் என்பது நமக்கு வந்துவிட்டதானால் இந்த சக்கரத்திற்கு ஒரு முடிவு வந்துவிடும் அதற்காகத்தான் நமக்கு இந்த தேகத்தை பகவான் அனுகிரகம் செய்திருக்க இது விஷயமாக நமக்கு கருட புராணம் நிறைய தகவல்களை நாம் புரிந்து விதமாக காண்பிக்கிறது அதிலே இந்த பிரேத்தம் எப்படி ஆரம்ப மாறது அப்படின்னு வியாசாச்சாரியாள் நமக்கு காண்பிக்கிற பொழுது ஏகதா வைனேஜ் லோகாநோக்கனஸ்புகா பபூவசோதபாமா தேமஹரேர்ணம் சபாத்தளம் புவம் ஸ்வர்கம் பலம் சமாயது அதி புனர்வைக்கு ஓர் சமயம் வைனத்தேயர் என்று சொல்லக்கூடியதான கருடசுவாமி அனைத்து லோகங்களையும் பிரதட்சிணம் பண்ணிட்டு வந்தார் சுற்றினு ஏதோ பல கேள்விகள் மனதில் நிறைய சந்தேகங்கள் அவைகளோடு அப்படியே சுற்றின்ண்டே வரார் அவர் பாத்தாள லோகம் வரையிலும் போயிட்டு பிறகு சொர்க்கம் வரையலும் போய் சுற்றினு வரார் அப்படி பார்த்ததில் அவர் நிறைய விஷயங்கள் கண்ணிலப்பட்டது அந்த விஷயங்களெல்லாம் பார்த்த பிறகு நிறைய கேள்விகள் வந்துட்டது அவருக்கு அனைத்து கேள்விகளுக்கும் பதில் சொல்லக்கூடியவர் ஒருவர் பகவானை தவிர வேறு யாரும் இல்லை என்கிற தீர்மானத்தோடு வைகுண்டத்திற்கு வந்து சேர்ந்தார் லோச்சனாபியா மஸ்ருமுஞ்சன்னு பிரேம மக்ரோ நனாமகா அப்படி வைகுண்டத்திற்கு வந்து பகவானை பார்த்து காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணினார் கண்ணிலிருந்து தாரதாரையாக ஜலம் வருது தமாத்தம் நத்தம் ஸ்வீய வாகனம் விஷ்ணுரவீத்து பகவான் பார்த்தார் அழுதுண்டு நிற்கிறார் கருடஸ்வாமி நருடா பூமி காலங்கிதா பட்சின்னு ட்ரஜேஜந்த மனேஹசம் இன்ன கருடா சூக்யமாக இருக்கியா பார்த்தையா அனைத்து வந்தியா பூலோகத்தை பார்த்தையான்னு கேட்டார் பகவான் அப்போ கருடஸ்வாமி சொல்கிறார் தவப்பிரசாதாது வைக்குண்டா திரைலோக்கியம் சச்சராச்சரம் மயா விலோகிதம் சர்வம் ஜகத்ஸ்தாவர ஜங்கமம் பூர்லோகாது சத்யபரியந்தம் புறம் யாமியம் வினா பிரபோ உங்களுடைய அனுகிரகத்தினால அனைத்து உலகங்களையும் பார்த்துட்டு வந்தேன் நான் பார்த்த விஷயங்களை தங்களிடம் பகிர்ந்துக்கணும் மேலும் நிறைய சந்தேகங்கள் எனக்கு வந்துட்டது நான் பார்த்த விஷயத்தில் அனை யமபுரத்தை தவிர புறம் யாமியம் வினாப்பிரபோ யம புறத்தை தவிர பாக்கி அனைத்து லோகங்களையும் பார்த்து வந்தேன் ஏன்னா யமலோகத்தில் யார் வாசம் பண்ண போகிறா பாப்பம் மண்ணினவர்கள் இவர்கள் வாசம் பண்ண போகிறா கஷ்டப்படுறவனை பார்க்கக்கூடாதுன்னு சாஸ்திரம் ஒருத்தன் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான் வாழ்க்கை அவன் கண்ணில் படக்கூடாது ஏன்னா அவனுடைய கணில் பட்டாலே நமக்கு துக்கம் வந்துடும் அதை நாளே நான் யமலோகத்தை தவிர பாக்கி அனைத்து லோகங்களையும் பார்த்துட்டு வந்தேன் பார்த்ததில் தங்களிடம் சில விஷயங்களை பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன் உங்களிடம் கேட்கிறேன்னு சொல்லி அனைத்து விஷயங்களையும் கேள்விகளாகவே பகவானிடத்தில் வைக்கிறார் கருடசுவாமி அதிலே ஒவ்வொரு ஜீவனுடைய கதி நடந்த விஷயத்தை உன்னை வர்ணிக்கிறார் கருடசுவாமி நான் பூலோகத்தில் வர்ற பொழுது அங்கே உன்னை பார்த்தேன் அதை தங்களிடம் பகிர்ந்து கொண்டு அதில் உள்ள சந்தேகத்தை நான் நிவர்த்தி பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் கருடசுவாமி மேற்கொண்டு அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்